கலைப்பு சிலர் சிரிக்க கற்றுக்கொண்டால் போதும் அழுவதற்கு நம்முடன் இருப்பவர்கள் கற்றுத்தந்து விடுவார்கள் படித்ததில் பிடித்தது நற்றினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன் இது படித்ததில் பிடித்தது